ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தம் செய்யறவன் ஸ்ராத்திற்கு வரிக்கப்பட்ட பிராமணன் இவர்கள் என்ன விதமான நியமங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி காண்பிக்கிறது அந்த நியமங்களுடைய பெருமைகளை புராணங்கள் நமக்கு நிறைய சரித்திரம் மூலமாக நிரூபித்து காட்டுறது அதில் நாம் ஸ்ராத்திற்கு வரிக்கப்பட்ட பிராமணன் என்ன விதமான கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சரித்திரம் மூலமாக நமக்கு கருட புராணம் காண்பிக்கிறது அந்த சரித்திரத்திற்கு பஞ்சபிரேதோபாக்கியானம்னு பேர் ரொம்ப முக்கியமான சரித்திரம் கருடசுவாமி பகவானை பார்த்து கேட்கிறார் கிருஷ்ணா இந்த ரொம்ப ரொம்ப துர்லபமான இந்த மனுஷென்மாவை எடுத்து அதில் நாம் நல்லது செய்து நல்ல கதியை அடையணுங்கிறத விட பாபகர்மாக்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது புராணங்கள் அதை நான் ரொம்ப நான் மனதுக்கு வாங்கிட்டுருக்கேன் அது மாதிரி பாபகர்மாக்களை செய்யறதுனால என்ன விதமான துக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படுறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நான் கேட்கணும் அப்படின்னு கருடஸ்வாமி கேட்க பகவான் இந்த உபாக்கியானத்தை கருடசுவாமிக்கு சொல்கிற அகந்தே கதையாம் எத்திய சம்பாதம் பரமாத்புதம் சந்தப்தக்ச பிரேதைஹி தத்ரூபாபனாயவை கருடா ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சம்பாதம் நடந்தது நான் சொல்கிறேன் சம்பாதம்னா ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது நான் சொல்கிறேன் அது பிரேத்தங்களோடு நடந்தது பிரேத்தம்னா நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது நாம் சூக்ம சரீரத்தோடு கூட இன்னொரு தேகத்தை நாம் எடுத்துக்கிறோம் அந்த தேகத்துக்கு பிரேத ஷரீரம்னு பேர் அந்த பிரேத்த சரீரம் விட்டு நமக்கு திவ்ய சரீரம் ஏற்படுறதுக்காகத்தான் கர்மாக்கள்னு வச்சுருக்கா இறந்து போனால் முதல் ரெண்டு நாளைக்கு செய்கிறது நாம் இந்த உலகத்தில் வச்சுருந்த தேகத்துக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரம் அதற்கப்புறம் 12 நாளைக்கு செய்யக்கூடிய கர்மாக்கள் பிரேத்த சரீரத்தை விட்டு திவ்ய சரீரம் அடையிறதுக்காக செய்யக்கூடிய கர்மா அந்த கர்மாக்கள்லாம் சரியான முறையில் செய்யப்படாமல் இருந்தால் அவர்கள் பிரேத்த சரீரமாகவே இருப்பார் கர்மாக்கள் சரியான முறையில் செய்தாலும் கூட செய்யக்கூடாத சில பாப்ப கர்மாக்களை செய்தால் அந்த பிரேத்த சரீரத்தோடுயே இருக்கும் அந்த ஜீவன் அவர்களுக்கு தான் பிரேதங்கள்னு நாம் சொல்கிறோம் அந்த சரித்திரம் ஒன்று இருக்குது கேழு ஏன் அவர்கள் பிரேத்தமாகவே இருக்கா என்ன பேசிண்டா அதை நான் விஸ்தாரமாக சொல்கிறேன் விப்ரஹா சந்தப்தக்து தபசா தக்தகில்பிஷா ஒரு பிராமணனோட இருந்தார் அவருக்கு சந்தப்தகா அப்படின்னு பேர் சந்தப்த ககான்னால் ரொம்ப கிருஷமாக இருக்கிறவன் அர்த்தம் ரொம்ப இழைச்சி இருக்கிறவன் அர்த்தம் எலும்பும் தோலுமாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பேர் அவருக்கு பழைய நாளில் அப்படி வழக்கம் பழைய நாளில் விவகார நாம சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா குழந்த பிறந்து ஜாத்தகர்மான ஒரு சம்ஸ்காரம் அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே செய்யணும் அதற்கப்புறம் பதினோராவது நாள் அன்றைக்கி நமக்கு சுத்தி வந்த பிறகு நாமகரணம்னு அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணும் அதில் எப்படி பெயர் வைப்பா அப்படின்னா நாம் எந்த ரிஷியினுடைய வம்சத்தில் வரோமோ அந்த ரிஷியினுடைய பெயரை வைக்கிறது சர்மாவாக கூப்பிட்றதுக்குன்னு நாம் எப்பொழுதும் சொல்லி கூப்பிடக்கூடாது நாம் அபிவாதியை சொல்கிற பொழுது வச்சுக்கிற பெயரை நாம் செய்யக்கூடிய கர்மாக்களில் மாத்திரம் உபயோகப்படுத்தணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறதுக்குன்னு விவகார நாமான்னு தனியாக வச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் அதில் பழைய நாளில் என்ன பண்ணுற வழக்கம்னா அவனுடைய உருவம் அவனுடைய ரூபம் எப்படி இருக்கோ தகுந்தா போல பெயர் வைக்கிறது கூப்பிட்றதுக்கு அப்படின்னு வழக்கம் நம்முடைய சாஸ்திர புஸ்தகங்கள் நம்முடைய தர்மசாஸ்திர புஸ்தகங்கள் எழுதினவர்களுடைய பேர்லாம் அது மாதிரி தான் இருக்கும் பார்த்தாலும் தெரியும் அவர்களுக்கு ஷர்மா வேற கூப்பிடுற பேரில் புஸ்தகத்துக்கு பேர் வைப்பான் அதாவது புனை பேர்னு சொல்கிறோம் அது மாதிரி வச்சுப்பான் கையட்டகான்னு ஒருத்தர் மம்ம டகான்னு அப்படியெல்லாம் பேர் வாச்சஸ்பத்தின்னு ஒருத்தர் பேர் வாச்சஸ்பத்தின்னா அவருடைய வாக்கு ரொம்ப நன்னாக இருக்கும் ரொம்ப அழகாக பேசுவார்னு அர்த்தம் அப்படி மாதிரி பேர் வைக்கிறது இந்த பகவன் நாமாவை நாம் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நாளில் இருந்து தான் வந்தது அப்படின்னு சரித்திரம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் பகவன் நாமாவை குழந்தைகளுக்கு வைக்கிறது அப்படிங்கிற முறையை நமக்கு கொடுத்தார் அது வரையிலும் அது மாதிரி கிடையாது அது மாதிரி இவருக்கு சந்தப்த ககான பேர் ரொம்ப இளைச்சி ஒல்லியாக இருப்பார் அதனால் அந்த பேர் அவருக்கு அவர் ரொம்ப ஆச்சாரசீலன் ஆச்சாரமாக இருக்கிறவர் அவர் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையெல்லாம் பேத்து ஆன பிறகு அவருக்கு ஒரு கொஞ்சம் நாள் கழித்து வைராக்கியம் வந்தது சாரசாரதாம் ஜாத்துவா அரண்யேஷ்வேவ சச்சாரா இந்த சம்சாரம் இந்த இதெல்லாம் சாஸ்வத்தம் இல்லை நாம் போக வேண்டிய வழி வேற அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு குழந்தைகள் மனைவி அத்தனை பேருட்டு சொல்லிட்டு யாத்திரையாக கிளம்பிட்டு தீர்த்த யாத்திரையாக கிளம்பிட்டு சகதாச்சி அப்படி ரெண்டாவது வேஷ்டி போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை தீர்த்தபாத்திரம் இத மாத்திரம் எடுத்துகிட்டு யாத்திரையாக கிளம்பிட்ட அப்படியே காடுகள் வழியாக நடந்தே பாத யாத்திரையாக போகிறது நதிகள் வர்ற பொழுது நதிகளில் ஸ்நானம் பண்ணுறது அஸ்தமனம் ஆயிடுதுன்னா உள்ள மண்டபம்லே மண்டபங்கள்லேயோ அல்லது ஏதாவது வீடுகள் வந்தால் அந்த வீடு திண்ணையிலையோ தங்கிறது மறுநாளைக்கு காலம்பெற எழுந்து மேற்கொண்டு யாத்திரையாக போகிறது அப்படின்னு போயின்னு இருக்க அப்படி போயின்னு இருக்கிற பொழுது ஒரு நாளைக்கு காடு வழியாக போகிறார் அப்போது இருட்டி போயிடுச்சு ஆனால் பக்கத்தில் ஒரு மண்டபமோ வீடோ எதுவுமே கண்ணில் படலை கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் ஒன்றுமே கண்ணில் படலை அவர் போயின்னு இடமும் மானம் பார்த்த மானம் பார்த்த பூமின்னா செடி கொடிகள் ஒன்றுமே இல்லை சுற்றி அங்கே ஒரு குட்டை ஜலம் தேங்கின்னு இருக்குது குட்டை சரி சந்தியா காலமாக இருக்குது அந்த குட்டையில் ஸ்நானம் பண்ணி சந்தையை பண்ணுவோம்னு அந்த குட்டையில் போய் அந்த கரையில் வேஷ்டியாத்தனையும் வச்சுட்டும் சங்கல்பம் பண்ணிட்டு அந்த குட்டையில் இறங்கி ஸ்நானம் பண்ணுற அப்படி சங்கல்பம் சூத்த பட்டனம் புரோக்ஷனம் இதெல்லாம் அகமர்ஷணம் சொல்லி ஸ்நானம் பண்ணணும் அகமர்ஷணம் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜலத்தில் முங்கணும் ஜலத்துக்கு உள்ளேயே அகமர்ஷனம் சொல்லணும் எந்த அளவுக்கு மூச்சு பிடிக்க முடியிறதோ அந்த அளவுக்கு சொல்லணும் அப்புறம் மேலே வந்துடணும் திரும்பவும் உள்ளே போய் சொல்லணும் அப்புறம் மேலே வந்துடணும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கார் அப்படி ஜலத்துக்குள்ளே அகமரிஷனம் சொல்லிகிட்டு இருக்கிற பொழுது மேலே வந்து மோதரா போல் அவருக்கு ஒரு அனுபவம் சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தார் ஜலத்துக்குள்ளேயே பார்த்தால் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஜலம் ஏன்னா இப்படி இருக்கேன்னு சட்டுன்னு ஜலத்துக்கு மேலே வந்து சுற்றி பார்த்தால் பச்சை பசீர்னு காடாக இருக்குது அந்த இடம் அடர்ந்த மரங்கள் அடர்த்தியாக இருக்குது இதை பார்த்துட்டும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும் பயம் ஜாஸ்தியாக போயிடுது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப பயந்து போனார் மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாஸத்தில் பார்ப்போம்